வணக்கம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நத்தினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றே கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கார்கில் அஞ்சலி பாடலின் இசை அமைப்பாளர் அஞ்சான் மூன்று வழுவான மீன்வள மேலாண்மை கூட்டமைப்பை நிறுவுவதற்கான புதிய திட்டத்தின் பெயர் பிரதான் மந்திரி சம்பதா யோஜனா இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று முப்பத்தெட்டாவது உலக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இரண்டு முப்பதாம் ஆண்டிற்குள் ரயில்வேயில் எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது மூன்று நாட்டின் தற்போதைய மத்திய ரசாயன மற்றும் உரங்களுக்கான அமைச்சர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி